அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளியிலிருந்து சி மனுவேல் இதனால் தலைப்பு நம் மனதில் அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் என்னால் முடியாது போன்ற வார்த்தைகளை ஒவ்வொருவரும் வாழ்க்கையின் அடிமட்டத்திலேயே தூக்கி எரிய வேண்டும் அப்போதுதான் வெற்றி வரும் பொய்யான எதிர்கொள்ளும் நுழையக்கூடாது எதிலும் நிஜம் இருக்க வேண்டும் அனாவசியமான ஆசைகளை ஒழித்து கொண்டு அவசியமான ஆக வேண்டிய ஆசைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் நமது திறமையை தூண்டிவிட மற்றவர்களால் முடியும் ஆனால் நம்மை வளர்த்து கொள்ள நம்மால்தான் முடியும் உண்மைக்காக எதையும் விளக்கலாம் ஆனால் எதற்காகவும் உண்மையை இழந்துவிடக்கூடாது பிறரிடம் காணும் குறையை நம்மிடம் எப்போதும் அண்டவிடாமல் பார்த்துக் வேண்டும் மற்றவர்களின் துயரங்களை பார்த்து இறக்கப்பட வேண்டும் நமது துயரங்களை நம்மோடு மட்டுமே வைத்து எண்ணி பார்க்க வேண்டும் சிந்திப்போம் நம் மனதில் இத்தகைய கருத்துக்களை பதித்து வைப்போம் நன்றி